திருமருகல் சுவாமி திரு மாணிக்க மன்னர் திருவடி போற்றி தேவி திரு வண்டுமார் குழலி அம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசு நாயனாரின் நூற்று நாற்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் இது திருச்சி தலம் பெருகலாம் தவம் virakalaagiya chindey tirthalam pargalam paramaya duranandam marugala nadi vaathi vanangave marugala nadi vaathi vanangave pergalam thavam marugala nadi vaathi vanangave pedai mai thiralam மறுகள நடி வாழ்த்தணங்கவே திருகளாகிய சிந்தை திருத்தலாம் மறுகள நடி வாழ்த்தி வணங்கவே மறுகலாம் பரம் நாயதோரானந்தம் மறுகள நடி வணங்கவே வாட்சி வணங்கவே பாடங்குள் பனுவல் திறம் கற்றுப்போய் பாடங்குள் பணுவல் திறம் கற்றுப்போய் நாடங்கு உள்ளனதட்டிய நாணிலே பாடம் சூழ் மருகற் பெருமான் திருவேடம் கை தொடடு எளிதகுமே மருகர் பெருமான் திருவேடம் கைதொழ வீடு எளிதாகுமே வீடு எளிதாகுமே சினத்தினால் வரும் செய்தொழிலாம் அவை அனைத்தும் நீங்கி நின்று ஆதரவாய் மிக மனத்தினால் மருகற்பெருமான் துறம் நினைப்பினார்க்கு இல்லை நீள் நில வாழ்க்கைய மருகற் பெருமான் துறம் நினைப்பினார்க்கு இல்லை நீள் நில வாழ்க்கையே நீள் ஓதும் பைங்கிழிக்கு ஒன்பால் அமுது ஊட்டி பாதுகாத்து பல பல கற்பித்து மாதுதா மருகற் பெருமானுக்கு தூது சொல்ல சொல்லவிடத்தான் தொடங்குமே வாறு என்பது உண்டு அறியல் இன்று துண்ணும் கைமலை சோற கண்ணீர் மல்கும் கண்ணீர் மல்கும் மன்னும் தென் மருகல் பெருமாந்திரம் உன்னி ஒன்கொடி உள்ளங்குருகூமே உள்ளம் உருகுமே மருகற் பெருமான் துறம் உன்னி ஒன் உள்ளம் உருகுமே சங்கு சோற கலையும் சரியவே மங்கை தான் மருகற் பெருமான் வரும் சங்கு சோர கலையும் சரியவே மங்கை தான் மருகற் பெருமாள் வரும் அங்கவு வீதி அருகணையா நிற்கும் அங்கவு வீதி அருகணையா நிற்கும் நங்கை மீர் இதற்கு என் செய்க நாடூர் பங்கவு வீதி அருகணையா Dang it! பற்றிலாகிலும் காதலே மீட்சி ஒன்று அறியாது மிகுவதே மாட்சியார் பெருமானுக்கு தாட்சி சாண உண்டாகும் என் தையலே தையலே காட்சி பெற்றிலாகிலும் தையலே காதலே மீட்சி ஒன்று அறியாது மிகுவதே மாட்சியார் மருகர் பெருமானுக்கு தாட்சி சால உண்டாகும் என் தையலே நீடு நெஞ்சுள் நினைந்து கண்ணீர் மல்கும் ஓடும் மாலினோடு ஒன் கொடி மாதரா மாடம் நீள் மருகற் பெருமாள் வரில் கூடு நீடல் கிடைக்குமே மாதராள் மாதராள் நீடு நஞ்சுள் நினைந்து கண்ணீர் மல்கும் மாதராள் ஓடும் மாலினோடு ஒன் கொடி மாதராள் மாடம் நீள் மருகற் பெருமான்வரில் கூடு நீ என்று கூடல் இடைக்குமே மாதரா கந்தவார்குணல் கட்டிலல் காரிகை கந்தவார்குழல் கட்டிலள் காரிகை அந்திமால் விடையோடு அன்பாய் மிக வந்திடாய் மருகற் பெருமான் என்று சிந்தை செய்து திகைத்திடும் காண்மினே காரிகை காரிகை கந்தவார்குழல் கட்டிலல் காரிகை அந்தி மால் விடையோடு அன்பாய் மிக வந்திடாய் மருகற் பெருமான் மருகற்பெருமான் என்று சிந்தை செய்து திகைத்திடும் காண்மினே காரிகை சிந்தை செய்து திகைத்திடும் காண்மீனே திகைத்திடும் மகலா நடி வாத்தி வணங்கவே மருகற் பெருமான் திருவேடம் கைதொட வீடு எளிதாகுமே மருகற்பெருமான் பெருமான் நினைப்பினார்க்கு இல்லை நீழ்நில வாழ்க்கையே மாதுதான் மருகற்பெருமானுக்கு தூது சொல்ல விடத்தான் தொடங்குமே மருகர் மருகற்பெருமான் திறங் உன்னி ஒன் கொடி உள்ளமே உள்ளங்குருகுமே நங்கை மீர் இதற்கு என் செய்கே நாளுமே மருகப் பெருமானுக்கு தாட்சி சால உண்டாகும் எல் தையலே மாதராள் மாடம் நீள் மருகற் பெருமான் வரில் கூட நீ என்றே கூட இழைக்குமே மாதரால் கூட இழைக்குமே மருகர் பெருமான் என்று சிந்தை செய்து திகைத்திடும் காண்மீனே காரிகை திகைத்திடும் காண்மீனே காரிகை திகைத்திடும் காண்மீனே ஹன அன்றெடுத்த தொந்தருள் செய்தீடும் ஆதி மாமரை அன்றெடுத்தோதினும் தொந்தருள் செய்தீடும் தொந்தருள் செய்தீடும் தொல்லருள் செய்திடும் ஆதிமலை அல்ல nithan yithu thodi endralum thol arul cheediram thol arul cheediram aadhiyan marugar <laughs> peruman aadhiyan marugar peruman piram o divaalbavar kumbarkum umbare aadhiyan मृगर परमान तिरंग ओदीवाळबवर उंबरकुंभरे आदियान मृगर परमान तिरंग ओदीवाळबवर उंबरकुंभरे आदियान मृगर